ன்றாயரும்பி பலவாய் விரிந்தி உலகெங்குமாய் என்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் இந்த நெஞ்சின் உள்ளே புன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவா அன்றால் துயின்ற பெம்மானும் என்னை எனமே